نالحمد لله نحمد ونستعينه من يهده الله صلى مبلا له ومن يبليه صلى هاديه لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله مع بعض فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشغل عمر محدثاتها وكل محيثة بدأ وكل بدأة ضلالة وكل ضلالة في النار مع بعض இரண்டாவது வசனம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தேர்வு செய்திருக்கின்றான் எனவே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்கவே வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த தீன் என்று அல்லாஹ் எதனை குறிப்பிடுகின்றான் அதேபோன்று முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது ஒரு முஸ்லீமாக வாழுவது எப்படி என்பதை அறிந்து கொள்வதை கட்டாயமான ஒன்று என்பதை நமக்கு அள عقيده الاسلاميه الاسلاميه நபி கை கோட்பாடுகൾ ഏറെയനതു இந்த പാടത്തിലെ முதலில் അല്ലാഹുടിയേ ഒരു വചനത്തെ നാം നിνηവിപെടുതിക്കും അണ്ട വചനത്തിൽ അല്ലാ குறிப்பிட்ட ஒரு டீனை சொல்லுகின்றான் அதேபோன்று அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள் எனவே அந்த டீன் என்றால் எது முஸ்லிம் என்றால் யார் என்பதை அறிந்து கொள்வது மிகப்பெரிய கடமை என்பதை நாம் உணரலாம் அப்தா சம்பந்தமான விடயத்தை தொடர்வதற்கு முன்னால் அதற்கு முன்னுரையாக சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலே முதலாவது விடயம்தான் அல்லாஹ் ஒரு தீனை தேர்வு செய்த தேர்வு செய்திருப்பதாக சொல்லுகின்றான் அந்த தீன் எது எங்கிருந்து கற்கலாம் என்பது பற்றி நாம் தேடுவது மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றாகும் அதேபோன்று முஸ்லிம்களாகவே அன்றி ஒருபோதும் மரணிக்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே முஸ்லிம் என்றால் யார் ஏனென்றால் அதனை அறிந்து கொண்டால் தான் அல்லாஹுடைய இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியும் இந்த உலக வாழ்வின் சுருக்கம் இது ஒரு பரீட்சை கூட எவரும் எப்படியும் வாழலாம் ஆனால் நிச்சயமாக பிரதிபலங்கள் வெளியாகும் அதற்கு ஏற்ப இன்ப வாழ்க்கை அல்லது துன்ப வாழ்க்கை அனுபவிக்க நேரிடும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது பரீட்சை கூடத்திலிருந்து நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய நேரம் முடிகின்ற போது வெளியேறிவிட வேண்டும் அதுதான் மரணம் என்ற வெளியேற்றம் எனவே முன்னால் அல்லாஹ் தேர்வு செய்த தீனின் அடிப்படையிலே அதனை ஏற்று முஸ்லிமாக மரணிப்பதென்றால் இந்த தீன் முஸ்லிம் என்ற இரண்டு விடயங்களையும் கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது அதாவது முதலாவது அறிந்து கொள்ள கடமைப்படுகின்ற விடயம் என்பதை நாம் உணரலாம் இது முதலாவது அம்சமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றித்தான் சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நாம் பார்க்கலாம் ஒமன்லகான்றாவது ஒரு பாதையில் செல்லுகின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹ் நோக்கி சொல்லக்கூடிய ஒரு பாதையை இலகுபடுத்துகின்றான் திறந்து வைக்கின்றான் என்று சொல்லுகின்றனர் இந்த யார் என்பதை சரியாக ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனித இனத்தின் ஆரம்பம் ஆதமடிகா துவக்கலாம் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களை படைத்த உடனே அல்லாஹ் ஒரு மிக இன்பமான எந்த குறைகளும் மற்ற ஒரு வாழ்க்கையை தான் வழங்கினான் அல்லாஹுடைய ஒரே ஒரு தடையை தூண்டுகளால் அதனை மறந்து அந்த அதனை மீறிவிட்டார்கள் விளைவோ அந்த சுவனத்தில் இருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம் இப்போது எமக்கு இருக்கின்ற ஒரே வழி அந்த சோணத்தை அடைவதற்காக அவ்வளாக தேர்வு செய்த தீனின் அடிப்படையிலே நாம் வாழுவது அதனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்ற அந்த தகமையோடு இந்த பரீட்சை கூடத்திலிருந்து வெளியேறுவது வேறு வழி கிடையாது எனவே அந்த பாதையை சொல்லக்கூடிய அறிவை தேடுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அது சுவனத்தை நோக்கி நாம் பயணிக்கின்ற வழிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் ஹபீபிலே சொல்லுகின்றார்கள் எனவே அல்லாஹ் தேர்வு செய்த அந்த தீன் அதே போன்று அதனை ஏற்று வாழுகின்ற முஸ்லிம் இந்த இரண்டு விடயங்கள் பற்றி அறிந்து கொள்வது இப்போது அனைத்தையும் முதன்மையான கடமையான அறிவு என்பதை நீங்கள் புரிந்து இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த தீன் பற்றிய அறிவு அல்லது ஒரு முஸ்லீமாக வாழ்வது எவ்வாறு என்ற அந்த அறிவு இது மூன்று வகையிலே எனக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது மூன்று வகைகள் இருக்கின்றன அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒருவன் ஏற்றிருக்கின்றான் என்றால் அதன் காரணமாக அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்கின்றான் என்றால் அவனுடைய நம்பிக்கைகள் அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த விதத்தில் அமைய எனவே முதலாவதாக மூன்றில் ஒரு பகுதியாக என்ற நம்பிக்கை கோட்பாடுகள் காணப்படுகின்றன இரண்டாவது அல் இபாதாத் எனப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்காக செய்யக்கூடிய அவனை அடிபணிவதற்கு அவன் கடமையாக்கூடிய வழிகாட்டிக்கூடிய விடயங்கள் இவற்றை எனப்படும் ஒன்றோ இஸ்லாம் சொல்லுகொண்ட அந்த விடயங்கள் அகைதா பற்றிய விடயங்களாக இருக்கும் அல்லது அல்லாஹுக்கோ அடிபணிந்து நடக்க வேண்டிய அல்லாஹுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய விபாதத்துக்களாக இருக்கும் இரண்டாவது வகை அல்லது மூன்றாவது ஒரு வகை இருக்கின்றது எனது அன்றாட வாழ்க்கையில் ஏனையவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளுகின்ற அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் ஆமார் தொடர்பாடல்கள் என்று நாம் சொல்லலாம் ஏனைய படைப்பினங்களோடு எமக்கு உள்ள தொடர்புகள் உறவுகள் இவற்றிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி இஸ்லாம் எமக்கு கற்றுக்கிறது இப்படி எமது வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை இஸ்லாம் மூன்று வகையாக எமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒன்று எமது நம்பிக்கைகள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்றது அதனை அக்கைதா என்று சொல்லப்படும் இரண்டாவது எமது இபாதத்துக்கள் இவ்வாறு அமைய வேண்டும் இன்ன இன்ன இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ற வகையிலே வரும் மூன்றாவது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வியாபாரம் திருமணம் கொடுக்கல் வாங்கல் இப்படியான எங்களுக்குள்ள உறவு இப்படியான விடயங்கள் இவை அனைத்தும் படைப்பினங்களோடு உள்ள தொடர்புகள் அதிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவற்றை பேண வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி இவற்றிலே சொல்லப்பட்டிருக்கும் அடங்கும் இஸ்லாம் என்ற இரண்டாவது அம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் இவ்வாறு இந்த மூன்று பகுதிகளையும் அடக்கிய அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட பீன் உலகிலேயே ஒருவன் சோனம் செல்வதற்குரிய தகுதியாகிய முஸ்லீமாக வாழுவதற்கு அல்லாஹ் காட்டி தந்த முழுமையான வழிமுறை இந்த வழிமுறையை எந்தவொரு அறிவாளியும் சுயமாக தெரிந்து கொள்ள முடியாது அது உலகிலே எவ்வளவு பெரிய சிந்தனையாளனாக இருந்தாலும் சரி என்னென்ன வகையான அறிவுகளை கொண்டிருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது இது மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் எனவேதான் புனித மனிதர்களிலே முதன்மையானவர் முகமது அலி சலாத்துலாம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்தபோது சமூகத்தை பார்க்கின்றார்கள் மார்க்கம் என்ற பெயரிலே நிறைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகிலே முதலாவது கட்டப்பட்ட காபத்துல்லா முதலாவது அல்லாஹுக்காக கட்டப்பட்ட இல்லம் முதல் மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் இருக்கின்ற இடத்திலே பிறந்த நதி அவர்கள் என்று ஆனால் படைத்தவனை உரிய விதத்திலே விளங்கி அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே அவர்கள் இல்லை என்பதை விளங்கினாலும் ி என்பதை நதியவர்களால் தெரிந்து கொள்ள முடியாமல் போனது குறைந்தபட்ச ஒரு முஸ்லீமாக வாழுவதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற விவரங்களை அந்த சிறந்த மனிதரால் கூட சுயமாக கண்டுபிடிக்க முடியவில்லை எனவேதான் ஹிராக் குகையிலே ஒழுங்குகின்றார்கள் எனவே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் மூன்றாவது விடயம் சுயமாக மனிதனும் முடியாது தேர்வுன்பது எப்படி என்பதை அவன் தெரிந்து கொள்ள முடியாது விடயம் இதனைத்தான் அல்லாஹ் நாப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்லுகின்றான் இவ்வாறே உமக்கு எங்களுடைய பற்றிய உங்களுக்கு என்று மல் கிதாப் சொல்லுகின்றான்தரி மல்கிதாப் அதுக்கு முன்னர் நிலைமை என்ன என்பதை சொல்லுகின்றான் வேதம் என்றால் என்னான் என்றால் என்னக்கின் எனவே நாம் வகை மூலம் அறிவித்ததை ஒரு ஒளியாக எங்களுடைய அடியார்களில் யாருக்கு நாம் நாடுகின்றோமோ அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சமாக நாம் ஆக்கினோம் என்று ஒளி என்று குறிப்பிடுகின்றார் எனவே இதனை நபி அவர்களுக்கு வழங்கியதன் பிறகு பயன் மக்கள தஹபி இலாசாத்தி முஸ்தீம் நிச்சயமாக நீர் நேரான பாதையின்பால் மக்களுக்கு வழிகாட்டுகின்றனர் என்று நபியை பார்த்து அல்லா சொல்லுகின்றான் எனவே மனிதர்களிலே முதன்மையான முகம்மது அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கூட சுயமாக இஸ்லாம் என்ற தீனை கண்டுபிடிக்கவில்லை அது அல்லாஹிடமிருந்து வகி மூலம் இறக்கப்பட்டது எனவே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது விடயம் உலகிலுள்ள எந்த ஒரு இருந்தாலும் அவன் சுயமாக அல்லாஹவிடம் தேர்வு செய்யப்பட்டது என்ற முழு விவரத்தையும் அவன் அறிந்து கொள்ள முடியாது நான்காவது விடயம் இப்படி மனிதர்களுடைய நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்புகின்றான் சோனத்திலே வாழ்வதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் அதன் முதன்மையான தந்தை ஆதம் நபி செய்த தவறின் காரணமாக சோர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டார்கள் மீண்டும் சோனம் சொல்வதற்குரிய வழியை காட்ட வேண்டும் அதனை சுயமாக தெரிந்து கொள்ளுகின்ற சக்தியும் அந்த மனிதனுக்கு கிடையாது எனவே மிகவும் கருணையுள்ள நியாயத்தை நீதியை விரும்புகின்ற படைத்த அல்லாஹ் என்ன செய்கின்றான் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்புவோம் தான் இதனைத்தான் பதினாறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வட்டத்திலே அல்லாஹ் சொல்லுவாங்க ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு தூதரை நிச்சயமாக நாம் அனுப்பினோம் அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் அல்லாஹ அல்லாத வணங்கப்படக்கூடியவை அடிபணியப்படக்கூடிய இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படை சட்டத்தை அவர்கள் சொல்லும் விதத்திலே அந்த நபிமார்களுக்கு அவற்றை வழங்கி அவற்றை மக்களுக்கு சொல்லும்படியாக ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே நீதியும் நியாயமான காரணங்களையும் ஏற்கின்ற அவ்வா மனிதனால் சுயமாக கண்டுபிடிக்க முடியாத சூழல் செல்வதற்குரிய பாதையை சொல்லி கொடுப்பதற்காக ஒவ்வொரு சமூகத்திலும் நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பி தூதர்களையும் அனுப்பியிருக்கின்றான் இது நான்காவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விட ஐந்தாவது நாம் தெரி கொள்ள வேண்டிய விடயம் முதலிடையே நாம் பார்த்தோம் மனித வாழ்விலே ஒவ்வொருவரும் முதலாவது கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேர்வு செய்திருக்கின்ற அதே போன்று முஸ்லிம் என்றால் யார் எந்த விடயம் ஒரு மனிதன் மீது முதலாவது கடமையாகின்ற விடயம் ஏனென்றால் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை இதனுடைய நோக்கமே ஒரு முஸ்லீமாக இந்த உலக வாழ்வின் முடிவு அமைய வேண்டும் அப்படி அமைந்தால்தான் அதன் பின்னால் வாழ்க்கை சுவனமா நரகமா என்பதிலே சுவனம் என்ற வெற்றியை அடைய முடியும் அந்த சூழல் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை தேர்வு செய்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை எனவே அல்லாஹ் தேர்வு செய்து அதை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக அதாவது முஸ்லீமாக இந்த வாழ்வு முடிவடைய வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த அல்லாஹ் தேர்வு செய்த தீனை பற்றி தெரிந்து கொள்வதை விட அதனை ஏற்று வாழ்கின்ற ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதை விட முக்கியமான ஒரு அறிவு இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது எனவே இதனை நாம் முதலிலே பார்த்தோம் இப்போது ஐந்தாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த அறிவு படைத்த அவ்வான் வானத்தில் இருந்து இறக்கியாகும் வேறு கிடையாது உலகில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ள முடியாது இருந்தாலும் சரிங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மிக உயர்வான படைப்பு வானவர்கள் அந்த வானவர்கள் கூட மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை விட எதனையும் நாம் அறிய மாட்டோம் எனவே அறிவு என்பது அல்லாஹுவிடம் இருந்து இறக்கப்பட்டது இந்த அல்லாஹுடைய அல்லாஹுடம் அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட அறிவு அதேபோன்று அதனை ஏற்றுக்கொண்ட ஒருவன் முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹவிடம் இருக்கின்றது அவன் கற்று கற்றுத்தந்தாலே அன்று நாம் அறிந்து கொள்ள முடியாது அதனை அவன் நிச்சயமாக கற்றுத்தந்திருக்கின்றான் எனவே வகை மூலம் இறக்கப்பட்டதை தவிர இஸ்லாத்திலே அல்லது ஒரு முஸ்லீம் யார் என்பதை அடையாளம் காணுவதில் வேறு எங்குமே அறிவு கிடையாது வகையில் நாம் அதனை பார்க்க வேண்டும் இதனைத்தான் நான்காவது ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதிமூணாவது இந்த உண்மையை மறுக்கக்கூடியவர்கள் அவர்களிடையே ஒரு சார்பான வழியிலே செலுத்தியிருக்கக்கூடும் ஆனால் அவர்கள்தான் தவறான வழியிலே செல்லுகின்றார்கள் உமக்கு எந்த பாதகத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அண்கள் அல்லாஹோ அழைக்கல் கிதாப்மா உம்மீது வேதமாகிய அழப்பொருணையும் ஞானத்தையும் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான் இரண்டு விடயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் அவன் உமக்கு கற்றுக்கண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அழைக்க அபி அல்லாவுடைய அருள் என்பது உண்மையிலே மிகப்பெரிய அருளை அல்லாஹ் அவன் ிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அறிவு என்பது அதாவது அல்லாஹுவிடம் தேர்வு செய்யப்பட்டது அந்த உள்ளது எது இல்லாது எது அதேபோன்று ஒருவன் முஸ்லிமாக வாழ்வதற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த அறிவு இதுதான் ஒவ்வொருவர் மீதும் கடமையான இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அறிவு என்பதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திவிட்டோம் இது மூன்று வகையாக எமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது மூன்று பிரிவாக இருக்கின்றது ஒன்று அகேதா இரண்டாவது இபாதாத் மூணாவது ஆமலாத் என்ற மூன்று வகை என்ற விடயங்களை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எனவே இந்த ஒட்டுமொத்தாலும் சரி இவை அனைத்து விடயங்கள் பற்றிய முழுமையான அறிவும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதில்தான் இருக்கின்றது அது அல் பொர் ஆன் என்ற வடிவிலே இருக்கின்றது இரண்டாவது அல் ஹிக்மா ஞானம் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த வார்த்தை இதனை சுன்னா என்ற வார்த்தை மூலம் நாங்கள் அறிய முடியும் இப்படி இரண்டு வகையான வகை மூலம் இறக்கப்பட்டு அதில் தான் இந்த அறிவு இருக்கின்றது ஐந்தாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய விடயம் எனவே இஸ்லாம் என்ற அந்த முழுமையான அறிவின் முதலாவதும் முக்கியமான மூன்று பகுதிகள் ஒன்றாகிய அகீதா பற்றிய இந்த பாடத்திலே நாம் அதனை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஐந்து விடயங்களை நாம் நினைவுகளை வைத்திருக்க வேண்டும் ஒன்று அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்ட லீன் அதேபோன்று அவனது உபதேசத்துக்கு அமைய முஸ்லீமாக மர்ணிக்க வேண்டும் எனவே முஸ்லீம் என்றால் யார் என்ற இந்த இரண்டு விடயமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய கடமையான அறிவாகும் இது முதலாவது விடயம் இரண்டாவது இந்த லீன் பற்றிய அறிவு மூன்று வகையாக காணப்படுகின்றது என்ற மூன்று வகைகள் மூன்றாவது பெரிய அறிவாளியும் சுயமாக தெரிந்து கொள்ள முடியாது என்ற அம்சத்தை நாம் விளங்கி வைக்க வேண்டும் இது கண்டுபிடிக்கின்ற விடயம் நான்காவது இப்படி நிலைமை இருப்பதன் காரணமாக எம்மை படைத்தவன் அவன் தேர்வு செய்த டீன் பற்றிய அறிவை முஸ்லீமாக வாழ்வது எப்படி என்ற அறிவை மனிதர்களிலேயே ஒரு சிலரை செய்து அவர்களுக்கு மூலமாக இந்த அறிவை கருகின்றான் இது நான்காவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அவனிடமிருந்து வேறு எங்கிருந்தும் அதனை பெற முடியாது பெற வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த அடிப்படை ஐந்து விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் பிறகு அடுத்த கட்டமாக ஒவ்வொருவர் மீதும் கடமையான இந்த ஆய்வு அதிலேயே மூன்று வகைகள் அதிலே முதலாவது மிக முக்கியமான வகையுமாகிய அப்பைதா அப்பெய்தா என்றால் என்ன என்பதை என்னென்ன விடயங்கள் அவற்றிலே எனது நம்பிக்கை கோட்பாடுகள் என்ற அந்த தலைப்பின் என்னென்ன விடயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லா தொடராக பார்ப்போம் இது அகதா அல்ல அகைதா அல் இஸ்லாமியா இஸ்லாமிய நம்பிக்கை என்ற இந்த தலைப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அதன் முன்னுரையாக இது அமைகின்றது இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலிருந்து நாம் ஒரு முஸ்லீம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் ஒருவனுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தொடராக பார்ப்போம்